உதிஸோ அலிப் வோமவன்முனூவ் அசகோச்சர்ப்பை அலிப் வோமவன்முனூவே அசக் வாயுவச்சர அலிப்தஹாங்கிற அலிப்தோன்னு போட்டிருக்கு சில புஸ்தகங்களில் நலிப்தோன்னு போட்டிருக்கு இன்னொரு பாடம் இருக்கு நலிப்தஹா லிப்தோங்கிறது அது கிராமர்னால ந லிப்தஹான்னு வரும் ந லிப்தஹா நலிப்தோ வியோமவன் வியோமி அப்படி பாடம் இருக்குது இன்னொரு பாடம் இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது சுவாந்தரேவ பிரகாசத்தேன்னு சொல்கிறீங்களே அப்பன்னா வந்து இந்த உபாதி தர்மங்கள்லாம் ஒட்டுமா ஒட்டாதா அப்படின்னா ஒட்டாதுங்கிறது இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு அது ஜீவன் முக்தனை அவனுக்கு உடம்பு மனசு புத்தியெல்லாம் இருக்கான்னா இருக்குது லோக திருஷ்டியில் இருக்குது அவனுக்கு அதில் அபிமானம் இல்லை ஆக மற்றவங்களுடைய பார்வையில் அவனுக்கு அவனும் உடம்போடு தான் இருக்கான் எல்லா விவகாரமும் பண்ணுறான் ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஜானம் வெளியில் தெரியாது அந்த அவனுக்கு இருக்கிற விறத்தி ஜானமோ அவனுக்கு இருக்கிற மனசில் இருக்கிற நிறைவோ வெளியில் இருக்கிறவர்களுக்கு தெரியாது சொல்கிறது உண்டு என்னது ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் தி மைண்ட் அப்படின்னு சொல்கிறது உண்டு அதிலே உண்மை இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் இங்கே இன்னும் ஆழமாக போகிறதுனால அந்த எல்லா விஷ இதில் கீதையில் சொன்ன மாதிரி இருபத்ரெண்டாவது ஸ்லோகம் பதினாலாவது அத்தியாயத்தில் அது தமோகுணமாக இருந்தாலும் ரஜோகுணமாக இருந்தாலும் சத்வகுணமாக இருந்தாலும் இருக்கும்னு சொல்லியிருக்கு ரஜஸ்தமச்சாபிபூய சத்வம் பவதி பாரத தமஸ்தம் ரஜச்சைவ ரஜ் சுவம் தமஸ்தாங்கிரர் பகவான் பிரகாஷ் ச பிரித்திஞ்ச மோகமேவாண்டவ நேஷ்டி சம்பிரவத்தானி நனிவிறி காங்க்ஷதி எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது ஆத்மதிஷ்டியில் மோட்சம் அடைய வேண்டிய அவசியம் கிடையாது அனாத்மதிஷ்டியில் மோக்ஷம் உண்டோ மோட்சம் கிடையாது அனாத்மதிஷ்டியில் மோக்ம் கிடையாது ஆத்மதிஷ்டியில் மோட்சம் தேவையில்லைங்கிற ஞானந்தான் மோக்ஷம் இதான் விடுதல் இப்போ ஃப்ரீடம் அதனால் இங்கே என்ன இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பாப்போம். உபாதிஸ்தோபி அப்படின்னா என்ன அர்த்தம் உபாதியோடு இருந்தாலும் உபாதிகளோடு இருந்தாலும் உபாதிஸ்தோபி உபாதின்னா என்னர்த்தம் ஏற்கனவே ஆரம்பத்தில் பார்த்துருக்கோம் நானோபாதிவசாதேவ ஜாதிநாமதய நானோபாதிவசாதேவ பதினோராவது ஸ்லோகம் ஜாதிவர்ணாசிரமாதய ஆத்மன் ஆரோபிதாஸ்தோயே ரசவர்ணாதி நீங்கள் இங்கே கூட போட்டு வச்சுக்கலாம் உபாதிஸ்தோபி வந்து ஒப்பிடுக பதினோராவது ஸ்லோகம் ஆத்மபோதன் டெக்ஸ்ட் உபாதியோடு இருந்தாலும் ஸ்வஸ்தகான் இப்போ உபாதிஷாங்கிறார் எது கரெக்டு உபா ஸ்வஸ்தான்னு முதல்ல சொன்னபோது தன்னில்தான் இருக்கிறான் இப்போ உபாதிஷகாங்கிறார்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 தர்மம்னால் உடலினுடைய தன்மைகள் பிராணனுடைய தன்மைகள் மனதினுடைய தன்மைகள் அதோட அவன் ஒட்டுறதில்லை ஒட்டிக்கிறதில்லை எப்படின்னா அது அலுத்தகா முனிகின்னு போட்டிருக்கு முனிகினா ஞானின்னு அர்த்தம் அறிவாளி நல்லா படித்தவன் சிரவண மரணத்தை பண்ணினவன் அர்த்தம் நன்கு சாஸ்திரங்களை கேட்டு சிந்தித்தவன் முனிஹி முனிவனானவன் ந லிப்தகா ந லிப்தஹான்னா ஒட்டுறதில்லை அதோடு ஒட்டிக்கிறது இல்லை அது எப்படி உதாரணம் சொல்கிறது வியோமவத்து வியோமவத்துன்னா ஆகாஷத்தை போல ஆகாசத்தில் எல்லா வஸ்துக்களும் இருந்தாலும் எல்லா வஸ்துக்கள்லேயும் ஆகாசம் இருந்தாலும் ஆகாஷம் எதனோடையும் ஒட்டிக்கிறதில்லை ஆகாஷத்தில் எதுவும் ஒட்டுறதில்லை ஆகாஷத்தை போல அவன் ஒட்டுவதில்லைன்னு அர்த்தம் ஆகாஷத்தை போல ஒ ஒட்டுவதில்லை கீதை நீ இது சொல்லியிருக்கு பதிமூணா அத்தியாயத்தில் இருக்குது எதா சர்வத்தம் சௌக்மியாத் ஆகாஷம் நோபலிப்போ தே தோபலிப்பதே நான் அஹ வோமவத்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 இந்த ஞானங்கிற ஞானங்கிறது என்ன ஞானங்கிற எண்ணெய் இருக்கிறதுனால இந்த பலாப்பழம் உதாரணம் இருக்கே பலாப்பழத்தை நறுக்கிறதுக்கு கையில் எண்ணெயை தடவி கத்திலையும் எண்ணெயை தடவி நறுக்கினா கத்தியிலையும் பிசின் ஒட்டாது கையிலையும் பிசின் ஒட்டாது அது மாதிரி இவனுக்கு இந்த ஞானம்ங்கிற எண்ணெயை தடவின்னு இருக்கிறதுனால மனசில் அறிவில் தடவின் இருக்கிறதுனால இதிலெல்லாம் இவனுக்கு ஒட்டுதலே இல்லை ஆஹ ந லிப்தா ந லிப்தா பவதி அப்புறம் ரெண்டாவது வரி என்ன சொல்கிறது சர்வவித்து மூடவத்து திஷ்டேத்து அசக்தா சரேத் சர்வவித்து சர்வவித்துன்னா எல்லாம் அறிந்திருந்தாலும் அவனுக்கு எல்லாம் தெரிகிறது எல்லாம் தெரிஞ்சிருக்குனா ஞாபகம் வச்சுக்கணும்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 தெரியாதுன்னு உங்களுக்கு வேறு எதாவது மந்திரம் தெரியுமா அதெல்லாம் தெரியுமா வரிசையாக நிறைய கேட்டான் என்னிடமோ கேள்வி கேட்டான் கேட்ட உடனே எங்களுக்கு தெரியாது தெரியாது எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு பதில் சொல்லிகிட்டு இருக்கோம் அவன் கேட்கறது எதுவுமே நமக்கு தெரியாது நிஜமாவே தெரியாது தெரியாதுன்னு சொல்லுங்க அப்போ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறேன்னு கேட்டான் உடனே கேட்டான் மூணு பேர் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறேன்னு கேட்டான் உடனே எங்கள் எங்கள் கூட இருக்கிற ஒரு சுவாமிஜி நாங்கள் வேதாந்தம் சொல்லுவோம் எங்களுக்கு யாராக பிக்ஷை கொடுப்பா சாப்பிட்டு இருக்கோம் அப்படி அவன் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் சாப்பாட்டுக்கு வழின்னு நினச்சிட்டுருக்கான் அப்படி இருக்குது நிறைய இடத்துல அப்படி தான் இருக்குது யார் அதாவது சன்னியாசின்னா அவங்க வந்து ஃபிலாசபி படிச்சிருப்பான் ஞானிங்கிற அந்தளவுக்கு என்ன ஆயிடுச்சு சமூகத்தில் இப்போ திருக்குறள் எழுதினது யார்றாங்க பாரத இறங்குறான் நம்ம ஊர்லேயே அப்படி இருக்கிற போது என்ன சொல்ல முடியும் பசங்களுக்கெல்லாம் பையனுங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது மகாத்மா காந்தினால் டோட்டலாக மறந்தாச்சு சண்டைக்கு மாத்திரம் இப்போ ரெண்டு பேர் சிலை இருக்குது நான் பேரை சொல்லலை சண்டை போடுறதுக்கு மாத்திரம் நம்ம ஏரியாவில் முக்கியமாக ரெண்டு பேரோட சிலையை வச்சுருந்து சண்டை போடுறேன் அவங்கள்தான் தெரியும் அவங்களுக்கு அவருடைய சிலைக்கு கொடுக்குற ப்ரொடெக்ஷன் மகாத்மா காந்தி கிடையாது ஏன்னால் மகாத்மா காந்தி வம்பு இல்லாத அஹிம்சா மூர்த்தி ஆகையினால அவரோட சிலைக்கு தேவையே இல்லை போய்ட்டு போட்டான் சர்வ வித்து அர்த்தம் சொல்ல வந்தேன் சர்வவித்துன்னா என்ன அர்த்தம் பிரம்மவித்து எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறத தெரிஞ்சுட்டுருக்கு எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுகிட்டு இருக்கார் நிம்மதிக்கு எதை தெரிஞ்சுக்கணுமோ உண்மையான மனஷ் சாந்திக்கு எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுட்டுருக்கார் இந்த சாந்தோகி உபனிஷத்தில் பூம வித்யாவில் இருக்கே நாரத மகர்ஷி சனத்குமார் சொல்கிறார் இன்னெல்லாமோ வித்யை தெரியுங்கிறார் ஏகப்பட்ட வித்ய சொல்கிறார் எனக்கு அந்த வித்தியை தெரியும் இந்த வித்தியை தெரியும் எல்லா வித்தியையும் தெரியும் ஆனால் ஆத்ம வித்யை மாத்திரம் தெரியாது ஆத்மாவை தெரிஞ்சுகின்றவனுக்கு சோக்கம் இல்லைன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சோகம் பகவத் சோச்சாமி ஆகையினால எனக்கு ஆத்ம வித்தியையை எனக்கு உபதேசம் பண்ணும்போ அப்படின்னு நாரத மகர்ஷி கேட்குறாரு ஆக இதுலேருந்து எதுக்கு சொல்ல வரேன்னா சர்வவித்துன்னு சொன்னால் இந்த முண்டகோபு நிஷத்தில் சொன்ன மாதிரி ஏக விஜானேன சர்வவிஜானம் எந்த எல்லா டிசைனும் நமக்கு தெரியாது என்னெல்லாமோ டிசைன் இருக்குது ஆனால் எல்லா டிசைனும் தங்கம்ங்கிறதுல நமக்கு சந்தேகம் இல்லை ஆக சர்வவித்து சர்வவித்துனால் எல்லா அனைத்தையும் அறிந்தவன் அனைத்தையும் அறிந்தவன்னால் அனைத்திற்கும் மூலமான மெய்ப்பொருளை அறிந்தவன் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற அறிவை பெற்றவன் ஆனால் எல்லாருக்கும் முன்னால் என்ன பண்ணுவானான் தனக்கு தெரிஞ்சிருக்கு ஞானம் இருக்கு இங்கே வா வா உனக்கு நான் வந்து வேதாந்தம் சொல்கிறேன் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லுவானான் நான் கேட்காதவனுக்கு சொன்ன கேட்டு கேட்குறவனுக்கு சொன்னாலே புரிய மாட்டேங்கிறது கேட்காதவன்ட்ட போய் எப்படி சொல்கிறது அதனால் பேசாமல் இருப்பானா மூடவத்து திஷ்டே மூடவத்துன்னா என்ன அர்த்தம் ஒன்றும் தெரிஞ்சிக்காத முட்டாள் மாதிரி நடந்து இருப்பானான் திஷ்டே துணி எல்லார்ட்டையும் போய் எனக்கு ஞானம் இருக்குது தெரியுமோ இல்லையோ என்ன பணமாக இது எனக்கு பணம் இருக்குது எனக்கு அது இருக்குது நான் இந்த பதவி இருக்குது இது இவனுக்கு பயோடேட்டாவே கிடையாது பயோடேட்டான்னால் எல்லாம் போடணும் பயோடேட்டாவில் வந்து என்ன ஸோன்சோ எல்லா விவரமும் எழுதணும் ஆனால் இந்த பயோடேட்டாலாம் என்னது விவகாரத்தில் ஏதோ சுவாமிகளுக்கும் கூட பயோடேட்டா போடணும்னு இருக்கு ஆனால் வாஸ்தவமாக பயோடேட்டா இருக்கோன்னா பயோங்கிற வார்த்தைக்கு என்னென்னு தெரியாது சுய சுய அறிமுகமா பயோடேட்டானா ஏன்னா தங்களை பற்றி என்ன பயோடேட்டாங்கிறது என்ன போடுறது தமிழில் தெரியல உங்களை பற்றின விவரங்கள் என்ன அப்படின்னு நானே இல்லை அப்புறம் என்னை பற்றின விவரம் என்ன இருக்குது நான்கிறதே உண்மையில் கிடையாது ஆகையினால இது எதோ விவகாரத்தில் வேணால் பயோடேட்டா கேட்கலாம் அது எதுக்கு இதை சொல்கிறோம்னா மூடவத்து ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்பான் மூடவத்து திஷ்டேத் திஷ்டேத்துனால் நிற்பான்னு அர்த்தம்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 சிவபெருமான் கேட்டபோது இப்படிலாம் கேட்டால் சொல்ல முடியாது சொல்கிறவன் மேலே இருக்கணும் கேட்குறவன் கீழே இருக்கணும் அப்படின்ன உடனே சுப்பிரமணிய சுவாமியை தூக்கி விட்டாரான் சிவபெருமான் தூக்கின உடனே கொஞ்சம் ஹைட்டு போயிட்டாரான் மேலே தூக்கின உடனே அப்புறம் காதில் சொன்னாரான் பிரணவத்துக்கார்த்தான் சொன்னார்ன்னு படிச்சுருக்கோம் நம்ம ஆக தகுதி இருந்தால் சொல்லுவார்கள் மூடவத்து திஷ்டத்து எதுலேயும் ஒட்ட மாட்டாங்களா அசக்தகா அசக்தகா சரேத் டிட்டாச்சாக சரேத்துன்னா என்ன அர்த்தம் மூவ் பண்ணின்னு இருப்பான் பாட்டுக்கு போவான் வருவான் எல்லாம் பண்ணுவான் ஆனால் எதோடையும் தன்னை இணைச்சிக்க மாட்டான் சக்தகான்னா அட்டாச்மெண்ட் அசக்தகானா டிட்டாச்மெண்ட் அசக்தகா சன்னு சரேத் எப்படின்னா வாயுவத்து உதாரணம் காற்றை போல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 இவன் நல்லது கெட்டது எதுலையும் ஒட்டிக்கிறதில்லை அசக்தஹா வாயுவச்சரே இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கு அசங்கஹா இதனுடைய சாரமே என்ன அசங்கஹா அசங்கஹா அசங்கஹான்னா என்ன ஒட்டாதவன் எதோடையும் சம்பந்தப்படுத்திக்காதவன் அர்த்தம் அதில் இன்னொரு வார்த்தையும் இருக்குது சர்வவித்து சர்வவித்துன்னா பிரம்மவித்து அசங்ககா பிரம்மத்தை அறிந்தவன் அசங்கனாக இருக்கிறான்